பாடம் முப்பத்தி நான்கு கல்வி அகற்றப்படுதல் நபி செல்லமாக செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளை ஆராய்ந்து அதனை எழுதி வைத்துக் கொள்வீர்களாக ஏனெனில் மார்க்க கல்வி அடிந்து போய்விடும் என்றும் மார்க்க அறிஞர்கள் இவ்வுலகை விட்டு சென்று விடுவார்கள் என்றும் நான் அஞ்சுகிறேன் அவ்வாறு எழுதும் நபி சொல்லுவாகவும் அழகியது செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளை தவிர வேறு எதையும் ஏற்கக்கூடாது அறிஞர்கள் அறிவை பரப்பப்படும் அறியாதவர்களுக்கு அது கற்றுக் வரை அவர்கள் ஓரிடத்தில் நிலையாக அமர்ந்து உள்ளட்டும் ஏனெனில் கல்வி மறைக்கப்படாத வரை அது பாதுகாக்கப்படும் என உமர் பின் அப்துல் மதீனாவின் ஆளுநராக இருந்த அபு பக்ர்பின் ஹஸ்முக்கு எழுதினார்கள்